அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்லாம் ஏசி மானுவல் இந்த தலைப்பு உடல் உழைப்பு ஒரு நாடு செழிப்பதற்கு மழையை காட்டிலும் வியர்வையே முக்கியம் நெற்றி வியர்வை நிலத்தில் விட உழைக்க மறுப்பவர்களுக்கு பெய்யும் மழை வீணாகிவிடும் உள்ளே போகிற நீர் வெளியே வந்துதான் தீர வேண்டும் விடலை பருவத்தில் வியர்வை வாய்க்காலாக வழியாவிட்டால் கடைசி காலத்தில் கண்ணீர் கால்வாயாக பெருக்கெடுக்கும் மற்றவர்களுக்காக பணி செய்கிறோம் என நினைத்தால் உடலில் தளர்வும் உள்ளத்தில் சோர்வும் ஏற்படும் நமக்காகவே நாம் பணியாற்றுகின்றோம் என்கிற உண்மை புரிந்தால் உழைப்பு களைப்பை வரவழைக்காது ஈடுபாடில்லாமல் எந்த பணியை செய்தாலும் அது வயலுக்கு பாய்ச்சும் வாய்க்காலாக இல்லாமல் விழலுக்கு இறைத்த நீராக மாறிவிடுகிறது நேரத்தை மாத்திரம் சேர்த்து வைக்க முடியாது இன்று பணியாற்ற மறுத்தால் ஒரு போனது போனதுதான் ஆம் ஈடுபாடு என்பது தனித்து நிகழ்வதல்ல எல்லாவற்றிலும் அக்கறை கொள்பவர்களுக்கு தான் உழைப்பில் ஈடுபாடு பிறக்கும் சாப்பாட்டை கூட சடங்காக இருக்கிறார்கள் சடலத்தை கூட பொறுப்புடன் புதைப்பவர்கள் இருக்கிறார்கள் நாம் எந்த ஒரு நேரத்திலும் செய்கிற பணியின் மீது வெறுப்பை வளர்த்து கொள்ளாமல் செய்யும் வேலையை நேசித்து செயல்படுகிற போது நிச்சயமாகவே உழைப்பு நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாய் காணப்படுகிறது சிந்திப்போம் உழைப்பை நேசிப்போம் நம் உழைப்பு நிச்சயமாகவே வெற்றியுள்ள உழைப்பாய் மாறட்டும் நன்றி